வணக்கம் மே இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று குரோசியா நாட்டின் உயர்ந்த குடிமகனுக்கான விருது சமீபத்தில் ராம்நாத் கோவிந்துக்கு வழங்கப்பட்டது இரண்டு அர்ச்சனா காமத் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்பானவர் மூன்று உலக வானியல் தினம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது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 இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமையப்பெற்ற வாக்குச்சாவடி எனும் சிறப்பை பெற்றுள்ள இடம் ஏது இரண்டு உலகிலேயே மிக நீளமான உப்புக் குகை சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூன்று சமீபத்தில் ஸ்லோவாக்கியாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி